ஒன்பது அவர்கள் குளிப்பதற்கு ஊற்றினேன் அவர்கள் தமது வழக்கரத்தால் தமது இடது கையில் தண்ணீரை ஊற்றி இரு கைகளையும் கழுவினார்கள் தமது மர்மஸ்தலத்தை கழுவினார்கள் தமது கையை பூமியில் மண் கொண்டு தேய்த்து கழுவினார்கள் வாய்ப்பு பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தினார்கள் பின்னர் தமது முகத்தை கழுவினார்கள் மேலும் தமது தலை மீது தண்ணீர் ஊற்றினார்கள் பின்னர் சிறிது ஒதுங்கி நின்று தமது இரு கால்களையும் கழுவினார்கள் அவர்களிடத்தில் துவாலை கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் அதில் துடைக்கவில்லை